ம் பிரபாரிஜாத்தய தோத்தவேத்தை கணையமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம விவிசேவி லாசி தவ் காய மானசியோ நம் வைராம் சமுகர் ஜானன பற்றி சுருக்கமாக சொல்லுகிறேன் என்ற ஐம்பதாவது ஸ்லோகத்தில் உபதேசித்து தூய்மையான புத்தியோடு உடம்பு மனதை கட்டுப்படுத்தி புல நின்பங்களை அறவே துறந்து விருப்பு வெறுப்புகளையும் நன்றாக நீக்கி பிறகு இப்போ சொல்லுகிறார் விவிக்த சேவி விவிக்த சேவின்னா ஏகாந்தத்திலே இருப்பவன் மக்கள் நடமாட்டம் காடுகள் நதிக்கரைகள் மலைகள் மலையில் இருக்கக்கூடிய குகைகள் மக்கள் கூட்டம் இல்லாத இடத்துல தூய்மையான இடத்துல இருக்கிறவனுக்கு தான் விவித்த சேவின்னு பேர் விவித்தன்னா மக்கள் இல்லாத இடத்தில் தூய்மையான இடத்தில் இருப்பவன் லக்வாஷி லக்வாஷின்னு சொன்ன மிகவும் மிதமான அளவான குறைந்த உணவை உண்ணுகிறவன் அர்த்தம் ஏதோ காய்கனிகள் பழங்கள் சாத்திகமான ஆகாரங்களை சாப்பிடுகிறவன் நல்ல அளவான என்று வியாக்கியானம் இறைவனுக்கு பூஜை செய்த சாஸ்திரங்களால் சம்மதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுகிறவன் அது மட்டுமல்ல உடம்பையும் மனசையும் பேச்சையும் நன்கு கட்டுப்படுத்தியவன் மௌனமாக இருக்கிறது உடம்பை அதிகமாக அசைக்கிறது இல்லை ஆனால் அதே சமயம் உடம்பை ஃபிட்டுன்னு சொல்கிறோமே வாழ்க்கைக்கு பொருத்தமாக வைத்துக்கொள்கிறது மனசையும் வேறு எண்ணங்களில் செதற விடாமல் இருக்கிறது அதுதான் எதவா காயமான சகா வாக்கையும் காயத்தையும் மனசையும் முயற்சி பண்ணி கட்டுப்படுத்தினவன் அப்படின்னு அர்த்தம் கட்டுப்படுத்தியவனாய் மக்கள் கூட்டம் இல்லாத இடத்தை சேவிப்பவனாய் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த தனியாக இருக்கிறது அளவாக சாப்பிட்றது குறைவாக சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் தூக்கம் வரக்கூடாது வேறு எதையும் கவனக்குறைவாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனசுக்கு சித்த பிரசாதம் மனசு தெளிவாக இருக்கும் வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன அதை எப்படி நிறைவேற்றணும் அதாவது இங்கே முக்கியமாக ஞானத்தை தியானம் பண்ணுற விஷயத்தில் தான் பகவான் உபதேசம் பண்ணுறார் நிதித்தியாசனத்தை தான் சொல்கிறார் ஏற்கனவே ஞான விஷயங்கள் நன்றாகவே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அதை சுருக்கமாக மனசில் வைத்து அவன் தியானம் பண்ணணுங்கிறது தான் இங்கே சொல்கிறார் அது சித்தப்பிரசாத ஹேத்து எது விவித்த தேச சேவித்துவம் லகுவாஷி லகுனா குறைந்த அர்த்தம் ஆக இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா சோம்பேறித்தனம் இல்லாமல் கவனக்குறவு இல்லாமல் லௌகிக விஷயங்களை பற்றி எதையுமே சிந்திக்காமல் அப்படின்லாம் சேர்த்துக்கிறார் ஆனந்தகிரிங்கிறவர் நித்ராதின்னு ஆதிசங்கர் சொன்னதை இந்த ஆதி பதத்தினால் ஆலசிய பிரமாதாதயா புத்தி விக்ஷேபக்காக அதையும் விட்டுன்னு அர்த்தம் அப்புறம் நித்தியம் நித்தியம்னா எப்பொழுதும் தியான யோக பரகா எப்பவும் தியானம் பண்ணிகிட்டே தியானம்னா இங்கே என்ன ஆத்மா உண்மையில் பிரம்மந்தான் அப்படிங்கிற ஞானம் ஏற்கனவே பல அத்தியாயங்களில் படித்த விஷயந்தான் பதிமூணாவது அத்தியாயத்தில் இந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை பற்றி விசேஷமாக படிச்சிருக்கோம் அந்த ஞானம்தான் ஆத்மஸ்வரூப சிந்தனம் ஆக தியான யோகான்னு சொன்னால் தியானம்னு சொன்னால் ஆத்மஸ்வரூபத்தை சிந்திக்கிறது ஆத்ம விஷயத்திலேயே மனசை வச்சுக்கிறது தான் யோகம்னு பேர் ஆக ஆத்மாவத்தின விஷயத்திலேயே மனசை வச்சிருக்கிறது அதுக்குப் பெரியதான் யோகா தியான யோகான்னு ரெண்டாக பிரித்து சொல்லுகிறார்கள் மனதை தியானத்திலேயே ஈடுபடுத்தி ஆத்மாவத்தியே நினைக்கிற செயலில் ஈடுபடுத்தின்னு அர்த்தம் எப்பொழுதும் பண்ணணும் அது மாத்திரம் இல்லை தியானத்தை மாத்திரம்தான் பண்ணணும் வேறு ஜபம் மந்திரங்கள் வேதம் பாராயணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தையும் ஒரு வியாக்கியானக்காரர் சொல்லியிருக்கார் ஆதிசங்கரே அதை சொல்லியிருக்கிறார் நித்திய கிரகணம் மந்திர ஜபாதி அந்நிய கர்த்தவிய அபாவ பிரதர்சனார்த்தம் என்கிறார் ஆதிசங்கரர் வேறு மந்திரங்களையோ ஜபத்தையோ ஒன்றும் பண்ணப்படாது அப்புறம் வைராக்கியம் சமுபாஸ்ருதா வைராக்கியம்னா புலனின்பொருள்களில் முற்றிலும் பற்றற்ற தன்மை இந்த திருஷ்ட விஷயங்கள் அதிருஷ்ட விஷயங்கள் இதில் ஆசை இல்லாத இருக்கிறது அதை நாடாமல் இருக்கிறது அதை நன்றாக கடைப்பிடிக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது பற்றற்ற தன்மையை முழுமையாக பின்பற்றி பின்பற்றியவனாய் அப்படின்னு அர்த்தம் ஆக தனிமை இடத்தை நாடியவனாய் குறைந்த உணவை உண்பவனாய் சொற்களையும் உடலையும் மனதையும் நன்கு ஆள்பவனாய் கட்டுப்படுத்தியவனாய் எப்பொழுதும் மனதை ஆத்மாவை பற்றிய எண்ணங்களிலேயே நிலைத்திருக்கும்படி செய்பவனாய் முற்றினும் வைராகியம் உடையவனாய் என்கிற வரிகளோடு நிறைவு செய்கிறது இந்த ஸ்லோகம் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தில் இதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது அதை நாம் பிறகு படிக்கலாம் விவிக்தசேவி லக்வாசி வாசியோக பரோ நித்தியம் வைராக்கியம்